நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு அக்டோபர் ரெண்டு பொதுவா பிறந்த விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுற ஒண்ணு அதுலையும் அப்படின்னா இன்னும் சிறப்பா கொண்டாடுவோம் இல்லையா உதாரணத்துக்கு மகாகவி பாரதியார் பெருந்தலைவர் காமராஜர் முன்னாள் பாரத பிரதமர்கள் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி அடுத்து வல்லபாய் பட்டேல் நேதாஜி சுபாஷ் சந்திர இப்படி நம்ம நாட்டோட பல தலைவர்கள் அவங்களோட பிறந்த தினத்தை நம்ம நாட்டில் விமர்சையா நாம செலிப்ரேட் பண்றோம் ஆனா உலக அளவில் அதாவது சர்வதேச அளவுல நம்ம இந்திய நாட்டுக்காக அரும்பாடுபட்ட ஒரு மாபெரும் தலைவரோட பிறந்த தினத்தை இன்னைக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி கொண்டாடுறாங்க அப்படின்னா அது நம்ம நாட்டோட சுதந்திரத்துக்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி அவர்களை ஜென்ரலா ஒரு நாட்டோட தலைவரோட பிறந்த தினத்தை அந்தந்த நாட்டு மக்கள் கொண்டாடுவாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க அவ்வளவுதான் ஆனா நம்ம நாட்டில் பிறந்து உலக அளவுல தன்னோட சுதந்திர போராட்ட கொள்கைய பரப்புன ஒரே தலைவர் மகாத்மா காந்தியடிகள் சர்வதேச அகிம்சை தினம் அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் அப்படின்ட்டு கொண்டாடப்படுது அகிம்சை முறை அதோட வழிமுறைகள் அதோட சேர்ந்த நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத உலக மக்களுக்கு எடுத்துட்டு போற ஒரு தினமா இது கருதப்பட்டு கொண்டாடப்படுது இந்த தினத்துல மக்களுக்கு அஹிம்சை பத்தின விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் நடத்தப்படுது வன்முறையால எதையும் சாதிக்க முடியாது அப்படின்ட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ற தினம் அக்டோபர் ரெண்டு மகாத்மா காந்தியோட பிறந்த தினம் இது தொடங்கப்பட்ட அதாவது சர்வதேச அஹிம்சை தினமா காந்தி அடிகளோட பிறந்த தினம் கொண்டாட ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் ஏழுல இருந்துதான் இத சர்வதேச அளவுல முதல்ல கொண்டு போகணும் அப்படின்ட்டு அது ஈரான் நாட்டை சேர்ந்த நோபல் விருது பெற்ற ஷெரீன் இபாடி அப்படிங்கிறவர்தான் ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் இந்த ஒரு தினத்தை பத்தின அதாவது சர்வதேச அகிம்சை தினத்தை பத்தின தன்னோட கருத்தை வெளியிட்டார் இதை தொடர்ந்து டெல்லியில ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் நடந்த சத்திய கிரகம் பத்தின ஒரு மாநாட்டில் இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்த சோனியா காந்தி அவர்களும் தென்னாப்பிரிக்க நாட்டு மத போதகர் ஆர்ச் பிஷப் 2-2 இவங்க பொது கூட்டத்தில் அதோட உறுப்பு நாடுகள் அதாவது ஐநா சபையோட உறுப்பு நாடுகள் ஒப்புதல் கொடுத்து இரண்டாயிரத்தி ஏழாம் வருஷத்திலிருந்து காந்தியடிகளோட பிறந்த தினம் சர்வதேச அகிம்சை தினமா கொண்டாடப்பட்டு வருது பொதுவா மகாத்மா காந்தி அவர்கள் நம்ம இந்திய அஞ்சல் துறை பல காலகட்டங்கள்ல அஞ்சல் தலைகள் வெளியிட்டிருக்காங்க அதோட காந்தி அவர்கள பல உலக நாடுகள் சுமார் நூத்தி நாப்பதுக்கும் மேற்பட்ட உலக நாடுகள் அவரை கௌரவப்படுத்தி அஞ்சல் தலைகள் வெளியிட்டிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு கெளரவம் வேற எந்த உலக தலைவருக்கும் கிடைச்சதில் அஞ்சல் துறை இரண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் ஒரு டாலர் மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒண்ண வெளியிட்டு மகாத்மா காந்தி அவர்களை கௌரவப்படுத்தி இருக்காங்க இந்த அஞ்சல் தலையை நாம மகாத்மா காந்தி அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் அதாவது இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படிங்குற அஞ்சல் தலை தலைப்பிலையும் சர்வதேச தினங்கள் அதாவது இன்டர்நேஷனல் டேஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றொரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்